அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வாரி பெருக்கி வளம்படுத்துற்றவை ஆராய்வான் செய்கவினை வருகின்ற வருவாய்களை அதிகரித்து நல்ல பயனையும் கொடுக்குமாறு செய்து அவ்வாறு வருவாயையும் பயனையும் சீர்தூக்கி ஆராய்ந்து செய்பவன்தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் பரிமேலழகருடைய விளக்கம் இவ்வாறு அமைகிறது வாரி பெருக்கி பொருள் வரும் வாயில்களை விரியச் செய்து அதாவது பொருள் வர்றதுக்கான வழிகளை எல்லாம் அதிகப்படுத்தி இறைமாட்சி அதிகாரத்தில் பார்த்தோம் பரிமேலழகருடைய விளக்க உரையில் காணப்படுகிறது வாரி பெருக்கிங்கிறதுக்கு பொருள் பொருள் வரும் வாயில்களை வழிகளை எல்லாம் விரிய செய்வது அகலும்படி செய்வது வருமான வர்றத்துக்கான வழிகளை எல்லாம் நிறைய உண்டு பண்ணணும் ஏற்கனவே இறைமாட்சி அதிகாரம்னு ஒன்று இருக்குது அது நாம் இது வரைக்கும் படிக்கலை இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு அதாவது முந்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறத ஒப்பு நோக்கி பார்க்கலாம் உற்றவை ஆராய்வான் அப்படின்னா அரசனானவன் வினை செய்வார் சுற்றத்தார் பகைவர் கள்வர் ஆகியோரால் ஏற்படக்கூடிய இடையூறுகளை ஆராய்ந்து அவைகளை நீக்கிவிடுவது பெரிய புராணம் திருநகர சிறப்புல பாடல் முப்பத்தி ஆறில் ஷேக்கிழார் பெருமான் சொல்கிறார் மாநிலங் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தான் அதனுக்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைத்திரத்தால் கள்வரால் உயிர் தம்மால் ஆன பயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ மாநிலத்தை காப்பவன் என்பவன் அதாவது அரசனானவன் மக்கள் தலைவனானவன் தன்னாலும் சுற்றத்தாராலும் பகைவராலும் கள்வராலும் ஏனைய உடல்களிலே வாழ்கின்ற உயிர்களாலும் ஏற்படும் துன்பங்களை தீர்த்து அறத்தை நிலைநாட்டுகின்றவனாக ஆவான் இருக்க வேண்டும் என்பது கருத்து பதவரை பார்க்கலாம் வாரி பொருள் வரும் வழிமுறைகளை பெருக்கி விரிவாக்கி அப்பொருளால் வளம்படுத்து செல்வங்களை வளர்த்து வரவிலும் வளர்ச்சியிலும் உற்றவை தோன்றும் இடையூறுகளை ஆராய்வான் இடைவிடாது பொறுப்புணர்வுடன் ஆராய்ந்து நீக்கும் ஆற்றல் உடையவனாய் வினை செய்க செயல்புரிய வேண்டும் பொழிப்புரை பொருள் வரும் வழிமுறைகளை விரிவாக்கி அப்பொருளால் செல்வங்களை வளர்த்து வரவிலும் வளர்ச்சியிலும் தோன்றும் இடையூறுகளை இடைவிடாது பொறுப்புணர்வுடன் ஆராய்ந்து நீக்கும் ஆற்றல் உடையவனாய் ஒரு தலைவன் செயல்புரிய வேண்டும் வாரிபெரிக்கி உற்றவை ஆராய்வான் செய்கவினை மனமார்ந்த மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக